தொண்ணூத்தேழாவ்லோகம் சுவஸ்தூநீ பிதக் கொசோ அண்டாத்தையோ பத்தூபீஹலோகேஷ சத்வஸ்து நீதக்ருதேம் அசந்தோ அண்டா தயோபாந்தூ தே அபீக காட்சதிகே இப்போ பிரம்மாண்டம் உலகம் தேகங்கள் தோன்றியாச்சு இவைகளிடமிருந்து சத்வஸ்துவை பிரிக்க வேண்டும் பிரிச்சா என்னாகும் இவைகளெல்லாம் மித்தியம் என்பது விளங்கும் எல்லாம் பிரித்து ஆராய்ச்சி பண்ண பிறகு இந்த பிரம்மாண்டம் இந்த உலகம் தேகங்கள்லாம் விளங்கட்டுமேனு சொல்கிறார் விளங்கி கொண்டு தான் இருக்கும் இல்லைன்னு சொல்கிறான் ஆனால் காட்சிக்கு இருக்கும் ஆகாசத்தை எப்படி சத்திலிருந்து பிரித்தோமோ அதே மாதிரி இந்த உலகத்தையும் பிரம்மனிடமிருந்து பிரிக்கும்போது எப்படி பிரிக்கணும் அது தொடர்ந்து இருக்குது இது இருக்குது இல்லாமல் போயிடுது தொடர்ந்து இல்லை இந்த உலகத்தில் எதை எடுத்துக்கிட்டாலும் இப்படி பிரிக்கணும் பிரம்மனுக்கு வேறாக இருக்குங்கிறது பிரித்து பார்த்துட்டோம்னா இவையெல்லாம் மித்தியாக இல்லைங்கிறது தெளிவாக புரியும் புரிஞ்ச பிறகு இங்கே ஒரு சந்தேகம் வருது அந்த சந்தேகம் இந்த ஸ்லோகத்தில் இல்லை அந்த சந்தேகத்துக்கு உண்டான பதிலாக ரெண்டாவது வரி வருது முதல் வரியில் எப்படி இதுக்கு முன்னாடி பஞ்சபூதங்களை பிரித்து மித்தியா நிலைநாட்டணும் அதே மாதிரி இதையும் நிலைநாட்டணும் ரெண்டாவது வரியில் என்ன சொல்கிறாருன்னா ஒரு கேள்விக்கு பதிவு சொல்கிறது மாதிரி இருக்குது அந்த கேள்வி இங்கே இல்லை பூர்வபக்ஷம் என்னென்னா மித்தியான்னு சொன்னால் இல்லாதது ஆனால் விளங்கக்கூடாது ஆனால் விளைஞ்சிக்கிட்டு இருக்குது கண்ணு முன்னாடி அப்படியே பிரத்யக்ஷமாக காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கே நீங்கள் இல்லைன்னு எதை சொல்கிறீங்களோ அது கண்ணு முன்னாடி காட்சியாக இருக்குது இருக்குதுன்னு எதை சொல்கிறீங்களோ அது இல்லை நாம் என்ன சொல்கிறோம் பிரம்மன் தான் உண்மையிலே இருக்குங்கிறோம் சத்துதான் இருக்குங்கிறோம் அது காட்சிக்கே இல்லை ஆனால் எதை இல்லைன்னு சொல்லி அது விளங்கிக்கிட்டு இருக்கே இதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி அதுக்கு பதில் சொல்கிற பதில என்ன விளங்கட்டுமே அப்படிங்கிறார் இல்லாதது விளங்கும் அது உலக வழக்கத்தில் இருக்குது அது விளங்குறதுனால ஒரு தோஷமும் கிடையாது இருக்கிறது விளங்காமையும் போகுது அதுக்கு காரணம் அறியாமை அப்படின்னு சொல்லி அதை விளக்கிற எப்படின்னு பார்ப்போம் மித்தியான்னு சொன்னாலே இருக்கக்கூடாது விளங்கக்கூடாது ஆனால் இங்கே விளங்குது விளங்கி கொண்டு இருக்கக்கூடிய இவ்வுலகை நீங்கள் இல்லை என்று சொல்லுகிறீர்கள் தெரியாத பிரம்மன் விளங்காத பிரமனை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எப்பொழுதும் விளங்கிக்கிட்டு இருக்குங்கிறீங்க இது குழப்பமாக இல்லையா அப்படின்னா பொதுவாக இருக்கிறது தான் விளங்கும் இல்லாத விளங்காது இப்போ இந்த டேபிள் இருக்குது புஸ்தகம் இருக்குது தெரியுது இது இருக்கிறதா நம்மளுக்கு தெரியுது இங்கே யானை இருக்கா இல்லை பூனை இருக்கா இல்லை இல்லாதது நம்மளுக்கு தெரியாது விளங்காது இருந்தால் விளங்கும் இல்லாட்டி விளங்காது இதுதான் பொதுவான நேதியாக இருக்குது டேபிள் இருக்குது சேர் இருக்குது ஃபேன் இருக்குது எல்லாம் இருக்குது விளங்குது யானை இல்லை விளங்கலை யானை இருக்கா இல்லை அதனால் தெரியலை இங்கே தெரியாது இருக்கிறது தெரியும் இதுதான் பொதுவான நியதி ஆனால் சில சமயங்களில் இல்லாதது இருப்பது போல் விளங்கும் நம்ம நிறைய உதாரணம் பார்த்தது திருப்பி ஞாபகப்படுத்துகிறோம் அவ்வளோ அண்ட ஆதாயக அசந்தக பந்து அண்டம் முதலியவை இல்லாத போதும் அது விளங்கட்டுமே அப்படிங்கிறார் இல்லாதது விளங்குனா பிராந்தியால்ங்கிறார் உண்மையிலே இல்லை இருக்கிற மாதிரி தெரிஞ்சது பிராந்தி மயக்கத்தாளுங்கிறார் அந்த பிராந்தி இல்லை அந்த பிராந்தினையும் அப்படித்தான் அதுவும் சாப்பிட்டாங்கன்னா இல்லாத ரெண்டாக காமிப்பாங்க இருக்கா இல்லையா அதுவும் உண்டு சிலவர் சொல்ற எனக்கு ரெண்டாளாக தெரியும் சொல்லுவான் சாப்பிட்டவன் அதுலேயும் அப்படித்தான் இருக்கு பிராந்தியால் இல்லாதது இருப்பது போல் விளங்கும் மயக்கத்தால் கைத்தில் பாம்பை பார்க்கும் பொழுது உண்மையிலே பாம்பு இல்லைதேன் ஆனால் இருக்குதுன்னு சொல்கிறோம்ல அந்த அரைகுறையான இருட்டில் இல்லாத பாம்பை இருக்குங்கிறது மாதிரி நம்ம சொல்லி பயந்து ஓடுறோமே அந்த நிகழ்ச்சியே நடக்குதே பஸ்ஸில் வேகமாக போய்கிட்டுருக்கோம் மரம் உண்மையிலே நகளுதா ஆனால் என்ன பண்ண காட்சி தெரியுது அவ்வளோ ஸ்பீடில் ஓடுறது மாதிரி தெரியுது நேரம் கண் கண் முன்னாடி தெரியுது ஒரு பிறவியிலே ஒருத்தனுக்கு கண் தெரியாதான் இருந்தான்னா ஒரு பையன் ஆனால் ஆப்ரேஷன் பண்ணிணா கண் பார்வை வந்துடும்னாங்களாம் கண் பார்வை வந்த உடனே ட்ரெயினில் கூட்டு வந்திருக்காங்க கத்துறான மரமெல்லாம் ஓடுது ஓடுது இங்கே செவர் ஓடுது வீடு ஓடுதுன்னு கற்றுறான அந்த பையன் ஏன்னா பார்த்ததே இல்லை சின்ன குழந்தைனே தெரியாது பெரிய பையன் வந்த பிறகு கண் தரு அப்படி சொல்கிறான் அப்போ நடக்காதது நடந்ததாக பார்க்குறோம் பார்க்குறமா இல்லைங்களா இல்லாத இருக்கிறதா பார்க்குறோம் சூரியன் உதயமாகுதா உதயம் உண்மையிலே ஆராய்ச்சி பண்ணால் இல்லை ஆனால் உதயமாக தான் தெரியுது இதெல்லாம் ரயில்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெயினில் உட்காந்துருக்கும்போது தெரியும் நம்ம உட்காந்து நம்ம ட்ரெயின் நகலவே நகலாது பக்கத்து ட்ரெயின் போங்க பெருமெண்ட் ட்ரிஸுன்னு விசுக்குனு கூப்பிடுவோம் கிளம்பு கம்பு கூட உட்காந்துருக்கவங்கள ஏன் போகிறது பக்கத்து ட்ரெயினாகத்தையும் இருக்கும் அந்த அனுபவம்லாம் இருக்கா இல்லையா நம்ம ட்ரெயின் நின்றுக்கிட்டு இருக்கதே மாதிரி தெரியும் அப்போ இல்லாதது இருக்கிறதா நம்ம உலக அனுபவத்திலே நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறோம் இப்படி உலக அனுபவத்திலே இருக்கும்போது ஏன் வந்து இதுவும் இல்லாதது இருக்கிறது மாதிரி தெரியக்கூடாதது அப்படிங்கிறார் இல்லாதது தெரியவே இல்லை இங்கு வந்து யானை இல்லை தெரியலை அதுக்கு பேர் அசத்து இன்மேலே இல்லை யானை ஆனால் இல்லாதது தெரிஞ்சால் அதுக்கு பேர் மித்தியானு பேர் காட்சிக்கு தெரியுது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இல்லை இன்னொரு உதாரணம் பார்க்கலாம் பிறகு இன்னொரு விஷயம் என்னென்னா இருக்கிறது இல்லாதது இருக்கிறது மாதிரி தெரியுது இருக்கிறது ஏன் தெரியலை பிரம்மன் இருக்கு ஆனால் அது காட்சிக்கு தெரியலை அதை போய் நீங்கள் இருக்குது இருக்குங்கிறேன் காட்சிக்கு தெரியாத இருக்குதுன்னு சொல்கிறீங்க அதுக்கு என்னான்னு அது அறியாமையினால் இருப்பது விளங்கவில்லை பிரம்மன் எப்பொழுதும் இருக்குது எப்பொழுதுமே பிரம்மன் இருக்குது எங்கும் இருக்குங்கிற அங்கெங்கேனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்தபூர்த்தி ஆகின்னு சொல்கிறான் ஆனால் இருக்கு ஆனால் விளங்கலை இதுக்கு எப்படின்னா இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம் இப்போ நாம் நான் வந்து நைட்டில் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன் லைட்டெலாம் போட்டு எல்லாம் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன் இப்போ எதிர்த்து பேர் உட்காந்துருக்கீங்க சேர் இருக்குது டேபிள் இருக்குது எல்லாம் இருக்குது நல்லா தெரியுது திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு எந்த பொருளாக தெரியுமா விளங்குமா எந்த பொருளாகுது ஆனால் உண்மையிலே இல்லாமல் போயிடுச்சா உண்மையிலே இல்லாமல் போயிடுச்சா இருக்குது ஆனால் தெரியலை காரணம் இருள் இருந்தாலும் தெரியாமல் போகிறதுக்கு இருள் எப்படி காரணமோ அப்படி பிரம்மன் இருந்தாலும் அது தெரியாமல் இருப்பதற்கு காரணம் அறியாமை அறியாமை என்ற இருள் இருக்கும் வரை இருக்கும் பிரம்மன் தெரிவதில்லை ஞானிகளுக்கு தத்துவத்தை புரிஞ்சவங்களுக்கு பிரம்மன் இருக்குன்னு எப்போயும் தெரியும் நான் தான் நம்மளுடைய ஸ்வரூபம் தான் நான் இருக்கின்றேன் என்ற உணர்வு இருக்கேன் அந்த உணர்வு தான் பிரம்மத்தினுடைய சுரூபம் அப்போ உலகத்தில் பார்க்கிறோம் இருக்கிற பொருள் இருங்கறதில்லை ஆனால் பொருள் இருக்கு என்னன்னு சொல்ல முடியுமா என்னென்ன இருக்குன்னு கேட்டால் யாராவது சொல்ல முடியுமா சொல்லு ஆனால் இல்லைன்னு சொல்ல முடியுமா பொருள் இருக்கு விளங்கல அது பிரம்மன் இருக்கு அறியாமையால் விளங்கவில்லை இப்போ சொல்வோம் இங்கே என்னென்ன இருக்குன்னு கேட்டால் இப்பயே கூட கேட்டீங்கன்னா நீங்க பாருங்க யாரையாவது கூப்பிட்டு இங்கே என்ன இருக்குன்னு கம்ப்ளீட்டாக சொல்ல சொல்லுங்க ஒருத்தர் வெளியே இருந்து கூப்பிடுங்க இத்தனை சேர் இருக்கு இத்தனை மைக்கு இருக்குது இந்த இதில் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குது இத்தனை பேர் உட்காந்துருக்குறாங்க அந்த தூண்டுருக்கு சாமி இருக்குது அது இருக்குது எல்லாம் சொல்லுவார் ஒன்றும் மட்டும் சொல்ல மாட்டேன் எதா வெளிச்சத்தை சொல்ல மாட்டேன் வெளிச்சம் இல்லாட்டுக்கெல்லாம் தெரியுமா இங்கே என்ன இருக்குதுன்னு யார் தேவனாலும் கேளுங்க வெளிச்சம் இருக்கிற வார்த்தை யார் வாயிலிருந்து வராது வருமா அப்போ ஏன் அது இருக்குது ஆனால் தெரியலை விளங்கலை வெளிச்சம் இருக்கிறதுனாலதே இத்தனையும் விளங்குது ஆனால் வெளிச்சம் இருக்குன்னு யாருமே சொல்கிறது அதுதான் இம்மையிலேயே இருக்குது வெளிச்சம் இல்லாட்டி மற்ற பொருள் விளங்காது ஆனால் வெளிச்சம் இருக்குன்னு யாருக்கு புத்தியெல்லாம் போதா வெளிச்சம் இருக்குதுன்னு தெரியும் ஆனால் அந்த புத்தியில் அது உரைக்கிறது இல்லை இப்படி அறியாமை நிறையா கழுத்தில் செயின் போட்டிருப்போம் அது எப்படியும் பின்னாடி போய் விழுந்திருக்கும் சொரி இருக்குங்கட்டு இப்படி குளிஞ்சு பார்ப்போம் செயின் இருக்காது தேடோ தேடுக்குன்னு தேடுவோம் பார்த்துருக்கோமா இல்லைங்களா இதெல்லாம் அறியாமை எனக்கு ஒரு அனுபவம் உண்டு நான் வந்து சி தேனி ஆசிரமத்தில் நிர்வாகம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஃபுல்லாக பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்தில் ஐம்பது அறுபது ஃபோன் கூட வரும் அப்படி பேசிக்கிட்டு இருப்பேன் எல்லாம் முடிஞ்ச உடனே எல்லாம் என்ன பண்ணுவேன்னா எடுத்து பேனாவை எடுத்து வைப்பேன் சட்டையே மாட்டுவேன் ஃபோன் எடுத்து வைப்பேன் அப்படி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பேன் எல்லாம் இப்போ அப்போ அதே எடுத்து வைக்கிறேன் சாமி கூப்பிடறாரு ஒருத்தர் வந்து கூப்பிட்றாரு இருங்கன்னு பார்க்குறேன் ஃபோனை காணும் ஃபோனை தேடிக்கிட்டே இருக்கேன் நானே நான் தேடிக்கிட்டே இருக்கேன் என்ன தேடுறீங்கிறாரு ஃபோன் எங்கேனா வச்சேன்னு தெரியும் ஃபோன்லாம் பேசிக்கிட்டுருக்கேங்கிறாரு அந்த எடுத்து வைக்கிற பழக்கம் அந்த நேரம் ஃபோன் வந்துருச்சு சட்டை மாட்டுறதுக்கு முன்னாடி ஃபோன் வந்துருச்சு ஃபோன் பேசிக்கிட்டே சட்டையை மாட்டுறேன் ஃபேனாக எடுத்து வைக்கிறேன் எல்லாம் எடுத்து வைக்கிறேன் அந்த ஃபோனை எடுத்து வைக்கிற பழக்கம் இருக்குது பார்த்தீங்களா ஃபோன் பேசிக்கிட்டே ஃபோனை தேடுறோம் இருக்கு தெரியலை அப்போ எப்படி இருக்கு பாருங்க இது நிறைய நம்ம அனுபவத்தில் பார்க்கலாம் வீட்டிலேயே பார்க்கலாம் அப்போ இருக்கிறது தெரியாமல் விளங்காமல் இருக்கிறதையும் நாம் பார்க்குறோம் என்ன சொல்கிறாரு இது இல்லை ஆனால் தெரியுது அதனால் ஒரு நஷ்டம் கிடையாதுப்பா அதை உடனே தெரிஞ்சுட்டு போட்டுமே இந்த உலகமே விளங்குகிறது அதனால் நம்ம அத்வைதத்துக்கோ நம்மளுடைய தத்துவத்துக்கோ இடைஞ்சல் கிடையாது இல்லாதது இருப்பதாக தெரிவது அதனால் ஒரு தோஷமும் இல்லை அத்வைதத்திற்கு எந்த களங்கமும் இல்லைங்கிறார் கண்ணால் காண்பதும் பொய்யே காதால் கேட்பதும் பொய்யே தீர விசாரிப்பதே மெய்யின் படிக்கிறான் நான் ஒரு சினிமா பாட்டு அடிக்கொறுக்கா சொல்லுவேன் அந்த சினிமா பாட்டு உண்மையிலே வேறு சீனில் வந்தாலும் கூட அருமையான வரிகள் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் காட்சி உண்மை இல்லாதது அறிவை நீ உள்ளம் தெளிவாகும் பாருங்கள் அறிவுங்கிறது ஞானம் விசாரணை கண்ணையை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் காட்சி உண்மை இல்லாதது பல எம்ஜிஆர் பாட்டு கண்ணையை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் காட்சி உண்மை அது படத்தில் வேறு ஷீனுக்கு பாருன்னா வரிய பாருங்கள் அழகாக இருக்கு பாருங்கள் நீ காணும் காட்சி உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு பொய்யே சொல்லாததும் பாரு அந்த வார்த்தை அறிவுங்கிறது ஞானம் தமிழில் அறிவு சம்ஸ்கிருத்தில் ஞானம்னு பேர் அப்படி இருக்கு அதனால் ஒன்று அறிவினால் தத்துவ விசாரணையினால் விளங்கினால் அது சத்தியம் அறியாமையில் பிராந்தியிலால் மயக்கத்தினால் விளங்கினால் அது உண்மையல்ல மித்தியா விளங்காமல் போச்சுன்னா அது அசத்து இல்லாதது அறியாமையினால் இருப்பது விளங்காது தெரியாது இல்லாதது இருப்பதாகவும் விளங்கும் அறியாமையினால் இல்லாதது இருக்கிறது மாறியும் தெரியும் அப்படிங்கிறார் இது இந்த சுலோகத்தினுடைய தாற்பயம் என்ன அர்த்தம் சொன்னால் இந்த உலகம் கண் முன்னாடி இருக்குது நீங்கள் இல்லைங்கிற இங்கே விளங்கி கொண்டு இருக்கு விளைஞ்சிட்டு போட்டுமேங்கிற எங்களுடைய தத்துவத்துக்கு ஒரு தோஷம் இல்லை அத்வைதத்துக்கு எந்த குறையும் இல்லை அப்படிங்கிறது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம் பிரம்மாண்ட லோக தேகேஷு பிரம்மாண்டம் லோக புவனங்கள் அதாவது பதினஞ்சு பதினான்கு உலகங்கள் தேகேசு தேகங்கள் இந்த மூணு படைப்பு வந்துச்சு பிரம்மாண்டங்கிறது பஞ்சபூதம் ஸ்தூல பஞ்சபூதம் அதிலிருந்து பதினான்கு லோகங்கள் அந்த லோகங்களுக்கு தேத்த தேகங்கள் உடல்கள் பிரம்மாண்டம் பதினான்கு லோகங்கள் தேகங்கள் இவைகளிடமிருந்து சத்வஸ்துனி பிரித கிருதே ரெண்டு கடைசி வார்த்தை சத்வஸ்துனி பிரித சத்து வஸ்துவை பிரிக்க வேண்டும் அதோட முடிச்சுக்கிட்டார் பிரம்மாண்டம் புவனங்கள் தேகங்கள் இவைகளிடம் சத்துவஸ்துவை பிரிக்க வேண்டும் அதோட நிப்பாட்டிக்கிட்டார் சத்வஸ்துவை பிரித்து என்னாச்சு அதுபோனா மித்தியான்னு புரிஞ்சுக்கான்னு சொல்லிட்டார் ஏன்னா நிறைய விளக்கிட்டார் மித்தியாவை பற்றி பிரித்து பார்க்கும்போது இது சத்தியம் அது அசத்து அப்படிங்கிறது தெரியுங்கிறதுக்காக நிப்பாட்டி அடுத்த வரியில் அசந்தோ அசந்த அண்டா தயோ அண்டா தயோ அண்டா தயக பிரிக்கும்போது அண்டா தயக அண்டம் முதலியவைகள் அதாவது அண்டம் லோகம் சரீரம் ஆகியவைகள் அசந்தக இல்லாத போது உண்மையிலே இல்லை பிரித்து பார்த்தா உண்மையிலே இல்லையா இல்லாத போது பாந்து விளங்கட்டுமே உண்மையிலே இல்லை விளங்கிட்டு போட்டுங்கிறார் ஏன்னா உலகத்தில் இருக்குது அப்படி விளங்கட்டுமே அடுத்த வார்த்தை தத் பானே அபி தத் பானே அபின்னா இல்லாத அவைகள் தத்துன அவைகள் இல்லாதன்னு சேர்த்துக்கணும் இல்லாத அவைகள் பாணே அபி விளங்கிய போதிலும் அது விளங்குறதுனால இக காதிகி ஈகன்னா நம்முடைய இந்த விசாரத்தில் இந்த அத்வைத தத்துவத்தில் இங்கே காட்சதினா என்ன இழப்பு வந்துவிடும் ஒரு குறையும் கிடையாது இல்லாதது இருக்கிறதாக தெரிகிறதுனால விவகாரம் நடக்குது அதனால் நம்ம ஏகம் ஏவம் அத்விதீம்னு சொன்னால் பார்த்தீங்களா அது மட்டுமே இருக்குது பிரம்மன் மட்டுமே இருக்குது இல்லையன்னு சொல்கிறோமே தெரிகிறதுனால அந்த தத்துவத்துக்கு ஒரு குறையும் கிடையாதுன்னு சொல்லி இந்த தொண்ணூற்றி ஏழில் அடுத்து தொண்ணூற்றி படிக்கலாம் அதோடு அந்த ஸ்தூல சிருஷ்டி நிறைவு பெறுது தொண்ணூற்றி எட்டாவது ஸ்லோகத்தோடு பூத பௌதிகமாயானாம் அசத்வே அத்தியந்த வாசிதே சைதி வைதமிர் க்ச்சித் பூதௌ அத்தியவாசி சைதமி தீர்வி இவைகள்லாம் மித்தியான மனசுக்குள்ள நிலைநிறுத்த வேண்டும்ங்கிறார் அப்படி நிலை நிறுத்தியாச்சுன்னா இந்த அத்தபீத தத்துவம் நம்மை விட்டு என்றும் மாறாமல் மனதிற்குள் நிலை பெறும் இது ஆறு தத்துவங்கள் பார்த்துருக்கோம் அதை தான் இங்கே பூத பௌதிகம் மாயானாம் அசத்வே அப்படிங்கிறார் சத்தை தவிர மற்றவற்றில் ஊடுருவி இருக்கின்ற தத்துவம் வித்யா அதாவது ஆறு தத்துவம் ஒன்று சத்து பிரம்மன் ஒன்று பார்த்துட்டோம் பிறகு மாயைன்னு ஒன்று பார்த்தாச்சு பிறகு சூக்ஷம பஞ்சபூதம் பிறகு ஸ்தூல பஞ்சபூதம் பிறகு பிரம்மாண்டம் புவனம் தேகம் சிருஷ்டி இப்படி வந்திருக்கு பிரம்மன் ஒன்று இருக்குது அடுத்து மாயைன்னு ஒன்று இருக்குது அதிலிருந்து மொத்த பஞ்சபூதங்கள் சேர்த்து சூக்ஷம பஞ்சபூதம் வந்துச்சு பிறகு அதிலிருந்து ஸ்தூல பஞ்சபூதம் வந்துச்சு பிரம்மாண்டம் பிறகு பிரம்மாண்டத்துக்கு அடுத்து புவனங்கள் வந்துச்சு புவனங்களில் வாழக்கூடிய தேகங்கள் இதில் சத்தை தவிர மீதி உள்ள அனைத்தும் உண்மையில் இல்லவே இல்லை காட்சிக்கு இருக்கின்றது மித்தியா என்ற கருத்தை மனதில் நன்கு பதிய வைத்து கொள்ள வேண்டும் அத்தியந்த வாசிதேங்கிறார் வித்யா என்ற கருத்து மனதில் நன்கு நிலை பெற வேண்டும் பிறகு என்ன சொல்கிறாருன்னா சத்வஸ்து அத்வைதம் இத்தியேஷா தீகி இந்த சத்து வஸ்துவான பிரம்மம் இரண்டற்றது என்ற அறிவானது எந்த நிலையிலும் மாற்றத்தை அடையாது அதாவது மற்ற எல்லா அறிவும் இந்த அறிவு வந்தாச்சுன்னா இது நிலை பற்றாச்சுன்னா இது என்றைக்கும் போகாதுங்கிற பிரம்மன் ஏகம் ஏவம் அது ஒன்று மட்டுமே இருக்கிறது அது மட்டுமே இருக்கிறது அதற்கு இரண்டாவதாக ஒன்று இல்லைங்கிறது நம்ம இதுவரை நிரூபணம் பண்ணது ஏகம் ஏவம் அத்தீயம் மிச்சம் எல்லாம் புரிஞ்சு போச்சுன்னா அந்த பிரம்மன் ஏகம் ஏவம் இருக்கிறது என்ற கருத்து மனதில் நன்கு நிலை அது மட்டுமே இருக்குங்கிறது ஆழமாக பதிஞ்சிருங்கிறார் மிச்சம் எல்லாம் இந்த பஞ்சபூதம் சூட்சமம் பஞ்சபூதம் சூல பஞ்சபூதம் புவனங்கள் தேகங்கள் என்னென்ன வந்துச்சோ அது எல்லாம் ஒரு காட்சி மட்டுமேங்கிறது ஆழமாக பதிஞ்சிருங்கிறார் நம்ம சினிமா தேட்டர்ல போய் படம் பார்க்க போகிறோம் நீங்கள் சினிமா சில இந்த திருப்படம்லாம் பார்த்தோன்னா எடுத்த ஒன்று மலையை காட்டுவான் மழை பெய்யும் இடி அடிக்கும் என்பது காமிப்பான் ஒரு பயங்கரமாக காமிப்பான் பார்த்துருக்கோமா இல்லைங்களா சினிமா தேட்டரில் போனால் இடி இடிக்கும் மின்னல் வெட்டும் மழை பெய்யும் பிறகு அப்படியே அமைதியாகி பிறகு இயற்கை காட்சியில் காமிப்பான் பிறகு ஹீரோவை காமிப்பான் பிறகு நல்லா பாடல் வரும் பிறகு வெடிகுண்டு வெடிக்கிறது மாதிரி காமிப்பான் அக்னி பிடிச்சி எரியும் வெள்ளம் போகும் நல்லா மூணு மணி நேரம் இத்தரையும் பார்த்த பிறகு அங்கே இருக்கிறது என்ன கடைசியாக சினிமா ஆஃப் பண்ணியாச்சுன்னா திற மட்டுந்தான் எல்லாம் வந்துச்சு ஓடிப்போச்சு உண்மை தானே வெள்ளை வந்துச்சு திரையில் பார்த்தா பெரிய மலையே வெடிக்கி வெடிக்குது மின்னல் வெட்டுது புயல் அடிக்குது எல்லாம் திரையில தான் நடக்குது அப்படியே நம்மளுக்கு அப்படியே அந்த உணர்ச்சி பொங்கும் அந்த நேரத்தில் இப்போ நல்ல காட்சிகள் வருது சிரிப்பு காட்சிகள் வருது சண்டை காட்சிகள் வருது எத்தனை வந்தாலும் நாம் அந்த மூணு மணி நேரம் ரசித்து ஆடி பாடி ரசித்து முடிஞ்சு கடைசி அங்கே என்னத்தை பார்ப்போம் தராதே பார்ப்போம் அது வரைக்கும் திரையத்தையும் பார்த்தோம் ஆனால் திரைங்கிற புத்தி நம்மளுக்கு இருக்கிறதில்லை அது மாதிரி இவைகளையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்த பிறகு சத்பிரமன் அந்த திற மட்டுமே எஞ்சியிருக்கிறது மாதிரி ஏகம் ஏவம் அத்விதியம் அது ஒன்று மட்டுமே இருக்கிறது அதில் வந்து அனைத்தும் பொய்யாகவே போய்விடும் இந்த கருத்து பதிந்து விட்டால் மனதில் நிலைய விட்டால் இந்த அறிவு என்றும் மாறாது ஒருத்தர் வந்து அத்வைத தத்துவத்துக்குள்ளே வந்தாச்சுன்னா திருப்பி கீழே வரமாட்டார் வேற எல்லாம் மாறுவாங்க சைவ ஒருத்தர் சைவ மதத்தில் இருப்பார் வைஷ்ணவ மதத்துக்கு மாறுவார் இதுக்குள்ளே எந்த மாதத்துக்குள்ளேயே பல கருத்துக்கள் வரும் விஞ்ஞானத்தில் கூட பாருங்கள் ஒரு கண்டுபிடிச்சிருப்பார் அதை இன்னொருத்தர் மாற்றிடுவார் பொருளாதாரம் பாருங்கள் ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு பிள்ளை மாறிடும் அந்த காலத்தில் இந்த ராட்டையில் எல்லோரும் நூற்றாங்கன்னு நூற்று எல்லாம் பண்ணோம்னா அந்த பொருளாதார நேரம் சொன்னார் அந்த காந்தி கரெக்டு தான் அன்னைக்கு இருக்கா இல்லை அன்னைக்கு நோக்க முடியுமா அன்னைக்கு நூல் என்ன ஆகும் டெவலப்பே ஆகாது அந்த தத்துவம் மாறிப்போச்சு அன்னைக்கு கரெக்டாக தான் எல்லாம் மாறும் இந்த ஒரு அறிவு என்றைக்கு தோன்றுச்சோ அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் மாறல இந்த அத்வைத கருத்து என்றைக்கும் மாறினது கிடையாது இன்னைக்கு வரைக்கும் அப்படியேதே வந்துகிட்டு இருக்குது இந்த தத்துவம் மட்டும் என்றைக்கும் மாறினதில்ல விஞ்ஞான கண்டுபிடிப்பு கூட எவ்வளவோ இருக்குது இந்த பூமி உருண்டேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோவெலாம் ஆராய்ச்சி இருந்துச்சு நம்ம மூடி இருக்குமா கட்டையாக எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு சயின்ஸில் ஒருத்தர் ஒரு சுவானி கண்டுபிடிச்சிட்டு போர் இன்னொருத்தர் வந்து தப்புன்ட்டு போயிடுவார் அணுவை உடைக்க முடியாதுன்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சா அணுதே கடைசின்னார் பிற அணு உடைச்சா உள்ளே மூணு இருக்குன்னார் இப்போ அதையும் உள்ளே உடைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க தெரியல அப்போ போய்கிட்டே இருக்குது மாற்றம் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இந்த அறிவில் எந்த மாற்றமும் வந்ததில்லை இது மாறாத அறிவு நிலையான அறிவு இதை மாற்றவும் முடியாது மாறவும் மாறாது அப்படிங்கிறார் ஒரு பையன் வர்ற ஒருத்தர் ஃப்ரெண்டு வர்றாரு ஏன்னா அவங்க பையன் எப்படி இருக்காருன்னு கேட்குறாரு இப்போ நல்லா இருக்கேங்கிறான் அப்போ என்ன அர்த்தம் இப்போ நல்லா இருக்கேன்னா மொதல் மோசமாக இருந்திருக்கேன் அர்த்தம் திரும்பி மோசமாக போயிடலாம் சொல்ல முடியுமா மாற்றத்துக்கு உட்பட்டதான் எல்லாருமே மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த அறிவு மட்டும் மாறாது அதாவது குணங்கள் கூட எப்படிப்பட்டவருடைய குணங்கள் கூட மாறிடுங்கிறாங்க சில நேரம் சூழ்நிலை சந்தர்ப்பம் வந்தால் மாறிடும் ஆனால் இந்த அறிவு இருக்குது பார்த்தீங்களா இது மாறாதுங்கிறாரு அதுக்கே ஒருத்தர் சொன்னார் ஒருத்தர் தாடி வச்சுருந்தாரான் நல்ல ஞானி நல்ல பண்புள்ளவர் அவர்கிட்ட எல்லாம் வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க எல்லாம் போவாங்க நல்ல மனிதராக இருந்திருக்கிறார் ஒரு பையன் வந்திருக்கான் அவந்த கழுதை தாடியும் பார்த்துருக்கான் இவர் தாடியும் பார்த்துருக்கான் உங்கள் ரெண்டு தாடிக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டானா யார் இருக்கிற தாடி இருக்கு அதுக்கு அவர் சொன்னாரா எனக்கு இப்போ பதில் சொல்ல முடியாது பண்ணிட்டாரான் பிறகு கொஞ்சம் நாள் கழித்து அவர் மரணம் படிக்கலமோ அவனை கூப்பிட சொன்னாரான் இந்த தாடிதே உயர்ந்ததுனாரான் அவர் தாடியை காமிச்சு இப்போ ஏன் சொல்கிறீங்க நான் நான் சாக போகிறேன் இந்த தாடி குண்டார மரியாதை இதுவரையும் காப்பாற்றிட்டேன் இனிமேல் மோசமாக போக மாட்டேன்னு நாராம் எப்படி பாருங்கள் அப்போ வாய்ப்பு இருக்குது எல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஜானம் இந்த அறிவு ஏகம் ஏவம் பிரம்மன் நான் ஏகம் ஏவம் பிரம்மன் மட்டும் இல்லை நானே அகம் பிரம்மாஸ்மி நான் அழியாதவன் நான் இந்த உடம்பு போயிடும் மனசு போயிடும் நம்ம உடம்பு எடுத்துக்கங்க சின்ன வயசுலேருந்து உடம்பு இப்போ இல்லை சின்ன வயசுலேருந்து மனசு இப்போ இல்லை ஒரு நாள் ஆரோக்கியமாக இருக்குது ஒரு நாள் ஆரோக்கியம் ஒரு நாள் இந்த உடம்பு முழுசாக போக போகுது எல்லாம் போய்கிட்டே இருக்குது ஆனால் இதை உணர்கின்ற நான் மட்டும் ஒன்றாக இருக்கிறேன் மாறாமல் இருக்கின்றேன் ஏகம் ஏகம் அத்விதீயமாக இருக்கின்றேன் அந்த அறிவு என்றுமே மாறாதுங்கிறார் இந்த அத்வைத தத்துவம் நிறைவு இந்த ராமகிருஷ்ணன் பிரம்மேஷர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவதார புருஷர் தான் மகான் அவருடைய வாழ்க்கையிலேயே ஒரு இது இருக்கும் காளியை பார்க்குறார் காளி தரிசனம் கிடைக்குது அவருடைய அவர் இது நிறைவு பெறலை அவருடைய தேடுதல் நிறைவு பெறலை பிறகு என்ன பண்ணுறாரு கிருஷ்ணரை பார்க்கணும்னு அந்த சாதனை பண்ணுறார் பிராமனை பார்க்கணும்னு சாதனை பண்ணுறார் சிவனை பார்க்கணும்னு சாதனை பண்ணுறார் மற்ற மதத்தில் இருக்கக்கூடிய கடவுள்களையும் அறியணும்னு சாதனை பண்ணுறார் இந்த சாதனை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது எப்போ அங்கே முற்றுப்புள்ளி வைக்கிறாருன்னா தோதாக ஒரு குரு வர்றார் அத்வைதி அவர் வந்து அத்வைத தத்துவத்தை இவருக்கு போதித்த உடனே சாதனைலாம் கம்ப்ளீட்டாக அனுப்பாட்டிடுறார் அதை பார்க்கணும் இதை சாதனை என்ன இந்த அந்த கடவுளை பார்க்கணும் இந்த கடவுளை பார்க்கணும் அதை தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சிக்கின்ற அறிவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அங்கேயே வருது இந்த அத்வைத தத்துவத்தினுடைய ஒரு மகிமை என்னென்னா அதுதான் ஃபைனல் அதற்கு ஒரு அறிவு இல்லை இந்த அறிவு வந்தாச்சுன்னா இது அழியவும் அழியாது மாறவும் மாறாது நிலைபெறது வரைக்கும் கொஞ்சம் மறக்கும் ஆனால் அறிவு வேறு அறிவாக மாறாது மறந்து போகிறான் எத்தனை எத்தனை விஷயங்கள் மறக்கணும் இதுவும் மறக்கலாம் ஆனால் அந்த அறிவு தப்பு இது வேறு அப்படிங்கிற மாற்றத்தை வரவே வராது தேவையற்றதை நீக்கும் பொழுது பிரம்மன் மட்டுமே சத்தியம் என்பது நிலையாக நிற்கும் அப்படிங்கிறார் ஒரு சிற்பி என்ன பண்ணுறான் விக்கிரக செதுக்கிறதுக்கு விக்கிரகத்தை வரிக்கிறான்னா தேவையில்லாத நீக்கிறான் ரெண்டியும் சொல்லலாம் அங்கே அந்த வீ அந்த உருவத்துக்கு தேவை எதுவும் இல்லையோ அதெல்லாம் உடைச்சி வெளியே நீக்கிறார் அது மாதிரி பிரம்மத்திற்கு வேறாக அதை நீக்கிட்டோம்னு சொன்னால் அதில் கவனம் குறைய ஆரம்பிக்கும் பொழுது எந்த அறிவு மட்டும் நிலை வரும் அதுக்காக அதில் கூடாதுன்னு சொல்லலை அதை கண்டுபிடிச்சு அதில் போயாச்சும் அதே ஃபைனல் அப்படிங்கிறார் சிம்மையானந்தர் ஒரு இடத்துல சொல்கிறார் அதாவது ஒரு ராஜாவுக்கு வாரிசு இல்லையா ஒரு கதை ஒரு இடத்துல சொல்லியிருக்கார் அந்த கதையில் ஜாயின் பண்ணலாம் அதாவது ஒரு வாரிசு இல்லை என்ன ஒன்னா வாரிசு தேர்ந்தெடுக்கணும் அப்போ நல்ல திறமையானவனை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி பார்க்குறாரு அப்போ அதுக்கு என்ன மந்திரியெல்லாம் சேரும்போது ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க என்னன்னா ஒரு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கரில் ஒரு பெரிய மைதானம் அதில் நிறைய கலை நிகழ்ச்சிகள் அது இது கடைகள் எல்லாம் விற்கிறாங்க அங்கே ஒரு கோயில் இருக்கும் அதுக்குள்ளே அவ்வளவு நிகழ்ச்சியும் ராஜாவும் அங்கே இருப்பார் அதை யார் கண்டுபிடிக்கிறானோ அவனுக்கு தான் அந்த ராஜா பதவி அடுத்த இளவரசப்பட்டவங்க சூட்றது அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு உடனே என்ன பண்ணுறாங்க அங்கே பார்த்தா ஆடல் பாடல் சர்க்கஸ் விளையாட்டு எல்லாம் நடக்குது ஒரு கவர்ச்சிகரமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க எப்படியோ போகிறேன்னு போகிறாங்க போனவொடனே என்ன ஆகும் ஒரு பெரிய டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லை ஒரு ஜோக் அடித்து பார்த்துட்டு போனவொடனே அங்கே இருக்கிறான்னு தேடுவான் அந்த ஒரு நாட கலை நிகழ்ச்சியில் இதுக்குள்ளே எங்கேயா தேடுவான் ஆனால் அந்த நிகழ்ச்சியை என்ன பண்ண இவனை மயக்கிறோம் இவனை மயிக்க தேடுறதை விட்டுப்பட்டு அந்த கலை நிகழ்ச்சியை ரசிக்க ஆரமிச்சிடுவான் இப்படி நிறையா பாருறாங்க தேடுறாங்க ஒரு இலக்கியம் வந்திருக்கு அவனும் பார்க்குறான் அவன் ஒவ்வொரு நிகழ்ச்சியாக பார்க்குறான் அவனுக்கு அந்த நிகழ்ச்சிகளை விட அங்கே ராஜா இருக்காராங்கிற கவனம் தான் அதிகமாக இருக்குது அது மற்றவங்களும் என்ன பண்ண கொஞ்சம் தேடுறாங்க திருப்பி என்ன ஆகுது அதில் மூழ்கிக்கிடுறாங்க இவன் மட்டும் தேடிக்கிட்டே இருந்திருக்கான் அங்கே ஒரு கோயில் இருந்து கோயிலையும் போய் எல்லோரும் தேடுறாங்க அவங்க சாமி விக்ரகமிருக்கு எல்லாேருக்கு அங்கேயும் காணும் எந்த ஏதோ மாறு வேடத்தை இருப்பாருன்னா அவர் அங்காடையாளம்லாம் முதல்ல பார்க்குறாங்க காமிச்சிடுறாங்க அது மாதிரி எதாவது இருக்கான்னு பார்க்குறா ஒன்றும் இல்லை கடைசியில் ஒரு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் தேடிட்டு இதே சிந்தனையாக இருக்கான் மற்றவெல்லாம் பார்க்குறேன் எங்கே கண்டு அந்த இதில் மூழ்கிடுறாங்க அந்த நிகழ்ச்சிகளில் இவன் மட்டும் சுற்றி சுற்றி வந்து அந்த கோயிலில் விக்கிரகத்தை போய் சுற்றிக்கிட்டே இருந்திருக்கும் அங்கேயாவது ஒரு கல் தனியாக வித்தியாசமாக தெரிஞ்சிருக்கு அந்த கல் அப்படி பார்த்துக்கு நகண்டிருக்கு பார்த்தா உள்ளே ஒரு சுரங்கப்பால் அதில் உள்ளே போனால் ஒரு சின்ன அறையெல்லாம் வந்துட்டு இப்போ ரைஸாக வெளிச்சம் வந்துட்டு பார்த்தா உள்ளே பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான காலு பிரம்மாண்டமான வெளிச்சம் அங்கே சிம்மாசனத்தில் அப்படி உட்காந்துருக்காரா ராஜா அப்போ கண்டுபிடிச்சிட்டான் அப்போ என்ன அர்த்தம்னு சொல்கிறாருன்னா இந்த உலக நிகழ்ச்சிகளில் கவனம் சேரும் பொழுது அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறது போயிருது இவனும் பார்க்குறான் அங்கே எல்லா நிகழ்ச்சிகளையும் பார்க்குறான் எல்லாத்துலேயும் அட்டன் பண்ணுறான் எல்லாம் கவனம் எங்கே இருக்குது இது முக்கியம் இல்லை அது முக்கியம்ங்கிற புத்தியில் வந்ததுனால ராஜாவை கண்டுபிடிக்கிறான் அது சொல்லார் அதனால் இந்த உலகத்தில் வாழ்ந்ததே ஆகணும் இருந்ததே ஆகணும் ஆனால் நோக்கம் இவனுக்கு எந்த சிந்தனை இருந்துச்சு ராஜா அது மாதிரி ராஜாவை கண்டுபிடிக்க சிந்தனை இருந்த தத்துவத்தை புரிஞ்சு உண்மையை அறிஞ்சாச்சுன்னா அதுதான் மேலான சுகத்தை தருங்கிற புத்தியோடு ஆராய்ச்சியில் போனோம்னு சொன்னால் எப்பயும் போலதான் இருப்போம் அடுத்து வருது போகுது நாம் அந்த ஞானம் வந்த பிறகு எப்படி இருப்போம்ங்கிறதையும் சொல்லப்போகிறார் அடுத்து இந்த உலகம் எப்படி இருக்கோ அப்படி இருக்குன்னு சொன்னதுமே நாம் எப்படி இருப்போம்னு சொல்ல போகிறாரு அடுத்த ஸ்லோகத்தில் அதனால் அப்படி எல்லாம் பண்ணும் பொழுது இதெல்லாம் விட்டு நீக்கும் பொழுது அந்த பிரம்மன் மட்டுமே எஞ்சி இருக்கும் அந்த அறிவு என்றும் மாறாத அறிவு அது பிறகு திருப்பி அவன் தேடணுமா அரசனை பிறகு தேடணுமா தேட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம் பூத பௌதிக மாயானாம் பூத பௌதிக மாயானாம் பூத பூதன்னா இங்கே சூக்ஷம பஞ்சபூதங்களும் பௌதிகன்னா ஸ்தூல பஞ்சபூதங்கள் பிரம்மாண்டம் இந்த புவனம் தேகம் முதலியவைகள் ஸ்தூல பஞ்சபூதங்கள் அதாவது ஸ்தூல பஞ்சபூதங்கள் உவனங்கள் இந்த தேகம் முதலியவைகளும் மாயானாம் மாயை இவைகளெல்லாம் அசத்வே அசத்வேன மித்தியாவாக அத்தியந்த வாசிதே அத்தியந்த வாசிதேன்னா முழுமையாக மனதிற்குள் நிலைநிறுத்த வேண்டும் இந்த மனசுக்குள்ளே அத்தியந்த வாசி இந்த மனதுக்குள்ளே நிலைபர வேண்டும் அப்படிங்கிறார் இந்த இது வரைக்கும் பார்த்தா சூக்ஷம பஞ்சபூதங்கள் ஸ்தூல பஞ்சபூதங்கள் புவனங்கள் தேகங்கள் மாயை எல்லாம் மித்தியாங்கிற கருத்தை மனசில் நன்கு நிலைப்பற்ற வேண்டும் பிறகு சத்வஸ் ரெண்டாவது வரை சத்வஸ்து அத்வைதம் அதை பிரிச்சம்னா சத்வத்வைதம் இருக்குது சத்வஸ்து அத்வைதம் அதை பிரிச்சம்னா சத்வஸ்து பிறகு சத்வஸ்துவான பிரம்மன் அத்வைதம் இரண்டற்றது என்ற இத்தியேஷா இந்த அறிவா இத்தியேஷா தீஹி அடுத்தவார் தீஹி என்ற இத்தியேஷா தீஹி இந்த அறிவானது இரண்டற்றது என்ற அறிவானது பிறகு சத்வஸ்துவான பிரம்மன் இரண்டற்றது என்ற அறிவானது கடைசி வார்த்தை க்வசித் எந்த நிலையிலும் விபர் ஏதி ந வெர் ஏதி மாறுதலை அடையவே அடையாது இதெல்லாம் மித்தியான புரிஞ்சிட்டு சத்வாஸ்துவான பிரம்மன் மட்டுமே அத்வைதங்கிற தத்துவம் புரிஞ்சு மனசில் நிலையாயிடுச்சுன்னா இந்த அறிவு எந்த காலத்திலும் யாராலும் அசைக்க முடியாது அப்படிங்கிறார் மாறுதலை அடையாது அப்படிங்கிறார் பிறகு தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து இதோட இந்த பஞ்சபூத விசாரம் முடிவடையுது பிறகு தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து இந்த அத்தியாயம் முடிகிறது வரைக்கும் முடிவரையாக சில கருத்துக்கள் சொல்கிறாரு அதில் மித்யா அப்படிங்கிற கருத்தில் வரக்கூடிய சந்தேகங்கள் சிலவற்றை நீக்குவது மாதிரி சில ஸ்லோகங்கள் வந்து இந்த ஒரு பதினோரு ஸ்லோகங்களில் இந்த அத்தியாயத்துக்கு முடிவுரையாக நிறைவு பண்ணுறார் தொண்ணூற்றி படிக்கலாம் சதத்வைதாத் போதேன் திரோயா தைதாப்பூதே யிதே பூமியணி இங்க பொதுவா வரக்கூடிய ஒரு சந்தேகம் நீக்கப்படுது அந்த சந்தேகம் முதல்வரி சத் அத்வைதம் பூமியாதி ரூபணி பிரதக் பூதே அதாவது இந்த சத்ரூபமான அத்வைதத்திலிருந்து இருமை ரூபமான பூமி முதலியவைகளை பிரித்த பிறகு அவனது செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அவன் எப்படி செயல்படுவான் ஒருத்தர் எல்லாம் புரிஞ்சாச்சு ஞானம் வந்தாச்சு நிலைப்பற்றாச்சு அவன் இந்த உலகத்தில் அவன் எப்படி செயல்படுவான் அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அதுக்கு பதில் என்ன சொல்கிறாருன்னா தத்தத் அர்த்தக் கிரியா யதா திருஷ்டுவா ததைவஷா அந்தந்த செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சோ அந்தந்த செயல்பாடு அப்படியேன்னு இருக்கும் கிடையாது நம்ம என்ன நினைக்கிறோம்னா சில பேர் ஞானம் வந்துட்டால் அவன் லைஃப்பே மாறிருன்னு நினைக்கிறாங்க நினைக்கிறாங்களே இல்லையா ஞானி ஆகிட்டா அவன் வேற உலக மக்கள் வேறு மாதிரி வித்தியாசமாக இருப்பான்னு நினைக்கிறாங்க அப்புறம் பின்னாடி சில பேர் ஒளிவட்டம் தெரியுதான்னு பார்ப்பாங்க ஒளிவட்டம் தெரிஞ்சாலே அவர் ஞானி இல்லாட்டி ஞானி கிடையாது சில பேர் அவங்களாம் போய் செக் பண்ணுவாங்களாம் நம்மளுக்கு ஞானம் வந்துருச்சான்னு கண்ணாடியில் பார்ப்பாராம் தனக்கு எனக்கு ஒலிவட்டம் வந்திருக்கான்ட்டு ஒலிவட்டத்துக்கும் ஞானத்துக்கு செம்மும் கிடையாது ஏதோ நம்ம ஃபோட்டோவில் போடும்போது அதை பின்னாடி ஒரு லைட் ஸோ அப்படி போடுறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் கோயிலில் அப்படி போடுவாங்க சாமி சினிமா படத்தில் பார்த்தீங்கன்னா கடவுளை காமிச்சா பின்னாடி அப்படி ஒரு லைட் தெரியற மாதிரி ஒரு சக்கரை சுற்றுற மாதிரி காமிப்பான் இதை லைஃப்பில் நேரடியாக எதிர்பார்த்தால் எங்கேயாவது நடக்க முடியும் எங்கேயா தெரிஞ்சிருக்கா சொல்லுங்கள் எத்தனையோ ஞானிகளை பார்த்துருக்கோம் தெரியுத எங்கேயா அது அதெல்லாம் ஒன்றும் தெரியாது ஏன்னா அப்புறம் இன்னும் சில பேருக்கு இருக்கு ஞானியாக இருந்தால் முக்காலம் உணர்ந்தவர்னு சொல்லுவாங்க முக்காலம்னா உண்மையிலே கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சவர் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா என்னுடைய பூர்வ பூர்வ ஜென்மத்தை பற்றி சொல்லுங்கள் அப்போ தான் நீங்கள் ஞானின்னு ஒத்துக்குருவேன் அடுத்த ஜென்மத்தை பற்றி சொல்லுங்கள் அப்போ தான் ஞானின்னு ஒத்துக்கணும் சித்தி அது சில பேருக்கு சித்தியில் தெரியும் ஒரு ஞானி சொன்னாரான் எனக்கு ஐநூறு ஜென்மங்கள் ஞாபகம் வந்துருச்சாங்க உடனே அதுக்கு முந்திர ஜென்மோட ஞாபகம் இல்லைல்ல அப்போ அது குறைதானேன்னாராம் ஐநூறு ஜென்மத்துக்கு முந்தின ஜென்மம் தெரியல இல்லைப்போ அதுவும் ஒரு குறதானே தெரிஞ்சு ஏன்னா இந்த ஜென்ம துக்கத்தை மறக்க முடியலை நீ அந்த ஜென்மத்தை நினைச்சி வேறு துக்கப்படணுமா அதில் ஒரு பூச்சியாக புழுவாக பிறந்திருப்பான் யாராவது நம்மளை அடித்து கொண்டிருப்பான் இதெல்லாம் ஞாபகப்படுத்தணுமா சொல்கிறேன் இதெல்லாம் ஞானின்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லைங்கிறார் அவன் ஞானத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அப்படி தான் இருப்பான் விவேகானந்தருடைய வாழ்க்கை சொல்கிறான் அவர் மாமிச கடக்காரேன்னு கிட்டே போய் ஞானத்தை கேட்க சொல்கிறான் அவர் மாமிஷை விற்றுக்கிட்டு இருக்கான் இந்த கொக்கென்று நினைத்தாயா கொண்கணவாயின்னு ஒரு இது இருக்கும் கேள்விப்பட்டிருப்பேங்க மனிவர் வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு கொக்கு வந்து மேலே எச்சத்தை போட்டுருது உளிச்சு பார்த்தபடியே ஒரு ஏ மேலே என் எச்சத்தை முறைச்சி பார்க்குற கொக்கு எரிஞ்சு சேர்த்துப்போது உடனே நம்மளுக்கு எல்லாம் சித்தியாச்சு வேகமாக வர்றாரு ஒரு அம்மாட்ட வந்து பிச்சை கேட்குறாரு வீட்டில் கொஞ்சம் பொருங்க முடி வரேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லுது இது நம்ம எவ்வளோ பெரிய ஞானி நம்மளை போனேன் எங்கள் வீட்டுக்காரருக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருக்கேன் வயசானவருக்கு அது முடிச்சுட்டு வரேன்னு சொல்லுது திருப்பி கேட்குறாரு கொஞ்சம் பொறுங்கங்கிறது இவர் கோபத்தில் கொக்கவே நம்ம எரிச்சிட்டு வந்திருக்கோம்னு நினைக்கிறாரு நம்ம கொக்கன்று நினைச்சிங்களா கொங்க கொங்கண மொழி வரேன்னு கேட்குது இவர் நினைக்கிதோ அது சொல்லுது அப்போ இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்போ சொல்கிறாருனா நீ எப்படி குடும்பத்தில் இருக்குது எல்லா சேவையும் பண்ணிக்கிட்டுருக்கு அதுக்கு எல்லா சித்திகள் கூட வந்திருக்கு நீ தத்துவத்தை பற்றி புரிஞ்சுக்கிறோம்னா அங்கே ஒரு மாமிசம் கடைக்காரருன்னு அவன் கிட்ட போய் கேளுங்குது அங்கே அவன் மாமிச வெட்டிக்கிட்டு இருக்குவா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் கொஞ்சம் உட்காரியாக சொல்றின்னு தத்துவத்தை சொல்கிறான் என்ன மீனிங்னா அவன் அந்த தொழில் பிறவி தொழிலாக வந்திருக்கு அவனுக்கு ஞானம் வரக்கூடாது நியதியே கிடையாது நம்ம பார்க்கணும் ஆதிசங்கரருடைய இதில் புலையன் வந்து ஞானத்தை சொல்கிறானே தத்துவத்தை சொல்கிறானே அத்வைத தத்துவத்தை அதுக்கு பிறகு தொழிலை விட்டுருவானுன்னு இல்லை அவன் என்ன செஞ்சானோ அப்படியாவது செய்வாங்கிறார் அவன் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தானோ ஆனால் மனசில் வித்தியாசம் இருக்கும் துக்கம் இல்லாமல் செய்வான் அதுக்கு முன்னாடி துக்கத்தோடு செஞ்சதை இப்போ சந்தோஷமாக நம்மளுக்கு நான் அனைத்து செய்வோன்னு சொல்லி செஞ்சுக்கிட்டிருப்பான் டென்ஷன் இல்லாமல் விளையாட்டாக செய்வேங்கிற வைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் பைத்தியம் இருப்பான் அவன் பாட்டுக்கு பைத்தியம் இல்லாதன்னு இருக்கேன் பார்த்துருக்கீங்கல்ல அவன் இன்னொன்று வித்தியாசமாக இருப்பான் அவனு பைத்தியக்காரங்கள பைத்தியக்கார மாதிரி ஆக்ட் பண்ணுவான் ஆனால் அதை ஒரு ரசிச்சுக்கிட்டு அவங்க பார்ப்போம் இருக்க முடியாதா இல்லையா அப்படி இந்த உலகமே பைத்தியந்தேன் ஞானம் வர்றதுக்கும் நாமளும் பைத்தியமாக இருந்தோம் ஞானம் வந்த பிறகு பைத்தியம் தெளிஞ்சாச்சு ஆனால் அதை பைத்தியக்கார உலகத்தில் தான் இருக்கும் எப்படி இருந்தோமோ அப்படித்தான் இருப்போம்ங்கிறார் ஒரு இராணுவ பேராக இருக்கா எல்லாம் மித்தியான்னு தெரிஞ்சு போச்சு பொய்யன்னு தெரிஞ்சு போச்சு சுடச்சுனா சுடாமல் உட்காந்துருப்பாரா நல்லா சுடுவார் ஒரு போலீஸ் அதிகாரி இருக்கார் திருடனை பிடிக்கிறார் அவருக்கு ஞானம் வந்திருக்கு திருடனால் அடிக்கிறது பாவம் துன்பப்படுத்தக்கூடாது நினைப்பாரா நல்லா அடிப்பார் அப்போ தான் உண்மை வரும்னு சொல்லி எப்படி ஞானத்துக்கும் தொழிலுக்கும் அவருடைய நடவடிக்கை அது என்ன பண்ணாலும் அப்படியே தான் இருப்பேங்கிறது ஞானம் வந்தால் அதில் எந்த மாற்றம் இரு செய்கின்ற செயல்கள் அவன் கடமைகளை முறைய அப்படியே செஞ்சுக்கிட்டு இருப்பான் ஞானம் வந்தோன்னு விட்டு போட்டு அப்படியே காட்டுக்கு போயிடுறது அதெல்லாம் கிடையாது எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படியே மௌனம் ஆகிட்டார் அதெல்லாம் தப்பு அப்படி செய்ய மாட்டாங்க அப்போ ஞானம் வரலேன்னு அர்த்தம் இங்கே அப்படித்தான் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா அந்தந்த செயல்பாடுகள் எப்படி இருந்ததோ அந்தந்த செயல்பாடுகள் அப்படியே இருக்குங்கிறார் இங்கே அதனால் இதில் ஒரு மாற்றமும் வராது இது தொண்ணூற்றி ஸ்லோகத்தினுடைய கருத்து அர்த்தம் பார்த்துடலாம் சத் அத்வைதாத் சத் அத்வைதாத் சத்ரூபமான அத்வைதத்திலிருந்து கடைசி வார்த்தை பிரிதக் பூதே துவைதே பூம்யாஜி ரூபிணின் இருக்கு துவய்தே பூம்யாதி ரூபிணின்னா இருமைத்தன்மை உடைய பூமி முதலியவைகள் சத்ரூபமான அத்வைதத்திலிருந்து இருமைத்தன்மையுடைய பூமி முதலியவைகள் பிரிதக் பூதே பிரிக்கப்பட்ட பிறகு பிரித்து புரிஞ்சாச்சுன்னா லோகே ரெண்டாவது வரி ரெண்டாவது வரில் ரெண்டாவது அர்த்தம் தத் ததர்த்தக் கிரியா லோகே லோகே இந்த உலகத்தில் தத்தத் அந்தந்த அர்த்தக் கிரியா செயல்பாடுகள் இந்த உலகத்தில் அந்தந்த செயல்பாடுகள் யதா திருஷ்டா யதா திருஷ்டான எப்படி இருந்ததோ ததைவசா அது அப்படியே இருக்குங்கிறார் ஞானம் வர்றதுனால எந்த செயல்பாடும் எதுவும் மாறாது அது எப்படி இருந்தோ அப்படி அது நடந்துக்கிட்டு இருக்கும் சத்ரூபமான அத்வைதத்திலிருந்து இருமைத்தன்மையுடைய பூமி முதலியவைகள் பிரிக்கப்பட்ட பிறகு இந்த உலகத்தில் அந்தந்த செயல்பாடுகள் எப்படி இருந்ததோ அது அப்படியே இருக்கும் அப்படிங்கிறாங்க கடைசியில் இந்த நூறாவது சுலோகம் அடுத்த சுலோகத்தில் என்ன சொல்ல போகிறார்னு மற்ற மதவாதிகள் நம்ம இந்து மதத்துக்குள்ளே மற்ற மதவாதிகள் இந்த அத்வைதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எப்படி இருப்பாங்களோ அவங்க வந்து நம்மத ஏற்றுக்கறதில்லை நாம் அவங்கதான் ஏற்றுக்கிறது இல்லை நாம் அவங்கதான் ஏற்றுக்கிறத நம்மளுக்கு ஏதாவது இழப்பு வருமானா ஒரு இழப்பும் வராது ஆனால் அவங்க ஏற்றுக்கிறதுன்னு அவங்களுக்கு இழப்பு உண்டு அது என்ன இழப்புன்னு சொல்கிறார் நம்மளுக்கு இழப்பு ஏன் வராதுங்கிறத அடுத்து நூறாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் இதோட முடிச்சிக்கலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவசிஷியதே ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி கரிஹி ஓம் ஆதிகுருநாதிகி ஜை